ம் திாமிகிகேந்திரைபாயம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தீராமிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனி மேவ மாத பித்தமேச்சா விதையிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்சரிஷிபோ மஹ நமோ குருபியோபர प्रत्यगर्थो ओम ओम பிரம்மவாஹம சுனக்கு சீக்கரவாஹை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை கடோபியெண்டாவது வலி அநியேனி நீத साधु ேயோத்தை அநய தே உபே நானசித தயோஸ் சாது யமதர்மராஜா நச்சிகேதனுடைய மூன்றாவது வரத்தைக் கொடுக்க தொடங்கிறார் நச்சிகேதனுடைய தகுதியை நன்றாக ஆராய்ந்து தெரிந்து கொண்டு விட்டார் நச்சிகேதஸனுடைய தகுதியை எப்படி ஆராய்ந்தார்னு நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குற வித்தியை சரியானபடி பரவணும் தப்பாக பரவிடக்கூடாது அதனால தான் அந்த காலத்துலனா ரொம்ப இது ரொம்ப ரகசியமாகவே உபதே பேரே ரகசியம்னு அர்த்தம் உபநிஷன்னம் அஸ்ஸாம் ஸ்ரேயா இது உபனிஷத்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது உபனிஷத்து அதாவது ஸ்ரேய்சு இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இந்த பிரம்ம வித்தியில்தான் மோக்ஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பிரம்ம வித்தியில்தான் மோக்ஷம் அடங்கி இருக்குது உபனிஷன்னம் அஸ்ஸாம் ஸ்ரேயா இது அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு ஆகவே இதை ஜாக்கிரதையாக கொடுக்கணும் தப்பாக பரவிடக்கூடாது ஆகையினால் அவனை பரீட்சை பண்ணியாச்சு அவன் பார்க்கறதுக்கு தான் வயசில் சின்னவனாக இருக்கானே தவிர ஞான விருத்தனாக இருக்கிறான் வயசில் யுவாவாக இருக்கலாம் ஆனால் அறிவில் முதிர்ச்சி இருக்கிறது அதெல்லாம் அறிந்து கொண்டவர் பொதுவாக மோக்ஷத்தை புகழ்ந்து பேசுகிறார் மோக்ஷத்தையும் மோட்சத்தை விரும்புகிறவனையும் புகழ்ந்து பேசுகிறார் இந்த ரெண்டு மந்திரங்கள் அப்படி இருக்குது அந்த மோக்ஷார்த்தியாக நீ இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு மூணாவது மந்திரத்தில் நச்சிகேதஸை புகழப்போகிறார் இப்போ பொதுவாக புகழர் ஆக ஸ்ரேயா அந்நத்து பிரேயா அந்நத்து ஸ்ரேயோ மார்க்கா பிரேயோ மார்கா பின்ன பின்ன மார்கா ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டுமே வேதத்தில் தான் இருக்குது பிரேயகான்னா பிரியமானது அட்ராக்ட் அட்ராக்ட் பண்ணுறது கவர்ச் கவர்கிறது ஸ்ரேயான்னா ரொம்ப உள்ளே இருக்குது அது ஸ்தூலமாக தெரியாது அது மனசில் நாம் புரிஞ்சிக்கிற விஷயமாக இருக்குது ஆகையினால அது என்ன சொல்கிறது அது பின்ன மார்க்காக அது இன்ட்ரோவர்டாக போகணும் பிரேயஸ் வந்து பகிர்முகப் பிரவிறத்தி ஸ்ரேயஸ் வந்து அந்தர்முகப் பிரவிறி கீதையில் சொன்னார்ே பகவான் லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புறா பிரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ரெண்டுமே வேதம் தான் சொல்வது நம்ம மறக்க மாட்டோம் ஏன் வேதம் எதனால் சொல்வதுன்னு கேட்டால் நமக்கு ஸ்வாவமாகவே குழந்தையிலிருந்தே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக போகிறது தான் நம்ம சுவாவம் பின் இன்னொரு மந்திரம் வரப்போகுது பின்னால் கட்டோபனிஷத்தில் பராஞ்சிகாணி வியர்னத்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷதி நான் தராத்மன் அதாவது படைக்கிறபோதே பிரம்மதேவன் நம்மளை நம்ம எப்பவும் வெளியில போற மாதிரியே எதாத்தையும் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரியே எக்ஸ்ட்ரோவர்ட்டா போற மாதிரியே படைச்சுட்டான் யாரோ ஒரு அகம் நோக்கி திரும்புகிறான் திருமூலர் சொன்னார் முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் சாஸ்திரமே பிரவருத்தி மார்க்கத்தையும் சொல்கிறது நிவிற்த்தி மார்க்கத்தையும் சொல்லுகிறது நமக்கு சுவாபாவிகமாக ப்ராக்கிருத்திகமாக இயல்பாக வெளிநோக்கு தான் நமக்கு இருக்குது அது மாத்திரமில்லை எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் எனக்கு நல்ல வீடு வேணும் நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் வேணும் நிறையெல்லாம் சொல்ல முடியாது குழந்தைகள்லாம் வேணும் நிறைய சாமான பொருளெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் எனக்கு வந்து அது மாத்திரம் இல்லை நல்ல என்விரோன்மெண்ட் வேணும் நான் நல்லா அனுபவிக்கணும் என்னுடைய கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் நல்லா இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும் நிறைய இந்திரிய விஷயங்கள் கிடைக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது ஆகவே இப்படி பகிர்முகமாக போகிற மாதிரி தான் வேதங்களே அதை ஒத்துக்கிறது அதனால் என்ன பண்ணுறது வெளியில் போகிற புத்தி உடையவனை வெளியில் போகிற மாதிரி தான் கொண்டு போய் திருப்பணும் ஆகையினால என்ன பண்ணுறதுனா அவனுக்கு தர்மத்தை சொல்லி கொடுத்து நீ அனுபவிப்பா அர்த்தத்தை அனுபவி காமத்தை அனுபவி ஆனால் தர்மத்துக்கு பிராதான்யம் கொடு முக்கியத்துவம் கொடு சுவாவமாகவே இந்திரிய விஷயங்களில் பிரவருத்தி இருக்குது அதை நான் மதி இது பண்ணுறோம் ஞாபகம் வச்சுக்கோ அது பின்னாடியே போயின்னு இருக்கிறது லட்சியம் இல்லை கண்போன போன போக்கிலே கால் போக கால் போக்கிலே மனம் போக மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா நம்முடைய முன்னோர்கள் போன பாதையை மறந்து போகலாமா ஆ இந்த மார்க்க இந்த ஸ்ரேயோ பிரேயோ மார்க்கா வேதமே மெட்டீரியல்ஸுந்தான் நிறைய பேசுறது கர்மகாண்டம் முழுக்க இதை பண்ணினா உனக்கு இது கிடைக்கும் ஆமயாவி சின்வீத்த பசு காம்சின்வீத புத்திர காமஸ் சின்வீத எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லாம் பாஹ்யமாக வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும் தனங்காவோ ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வான் தனம் காவஹா ஹஸ்தி ஹிரண்யம் அஸ்வான் ஏற்கனவே நமக்கு வெளியில் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறதுனால வேதமும் என்ன சொல்கிறது உனக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் அக்ே காமாய ஏரதி கா காமாநேவாஸ்மி காம பிரீதா அனுப்ய்தி சர்வாணுவாஷோ அனௌ காமான் பிரசயி அஸ்வமேதய மந்திரம் எல்லாம் வந்து எல்லாம் கிடைக்கும் ஏன்னா சொசைட்டிக்கு எல்லாம் வேணுமே மழை வேணும் தண்ணி வேண்டி இருக்கு தண்ணி வேணும்னா மழை வேணுங்கிறோம் அல்ல அஸ்வமேதயாகம் வந்து சமஷ்டி காமம் வஷ்டி காமம் சவஷ்டி காமம் தனியாக எனக்கு நிறைய வேணும்னு நான் நினைக்கிறது ஒன்று சொசைட்டிக்கு வேணும்னு நினைக்கிறது ஒன்று ஆ இது எல்லாமே வேதங்களில் கர்மாக்கள் நிறைய சொல்லியிருக்கு அதிருஷ்ட கர்மாக்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுங்கோ இதெல்லாம் கிடைக்கும் மெட்டீரியலிசம் தான் ஆனால் தார்மீகமான மெட்டீரியலிசம் இதெல்லாம் இந்த பூஜை பண்ணினா இது கிடைக்கும் இதை பண்ணினா அது கிடைக்கும் தான் சொல்கிறது ஆஹா அர்த்த காம புருஷார்த்தம் அதுக்காக வேண்டிய நிறைய தர்மானுஷ்டானங்களை வேதம் சொல்லுகிறது ஆனால் அது பிரேயகாங்கிறார் பிரேயகான்னா என்ன அர்த்தம் விஷய சுகம் இகலோக விஷய சுகம் பரலோக விஷய சுகம் தார்மீகமான விஷய சுகம் அது பிரியம் இருக்குது சாஸ்திரம் அதை ஒழுங்குபடுத்துறது எல்லாேருக்கும் ஆசை இருக்குதுப்பா எல்லாேருக்கும் படம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது எல்லோருக்கும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது எல்லாேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் எல்லாரும் ஒழுங்காக இருந்தால் தான் எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் எல்லோரும் எல்லாமும் அனுபவிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் சட்ட திட்டங்களை தான் எல்லோரும் கஷ்டமில்லாமல் சுகத்தை விஷய சுகத்தை அனுபவிக்க முடியும் ஆக இது ஸ்ரேயா வேற அது நிவத்தி மார்க்கா ந கர்மனா ந பிரஜயா ந தனேனு இதெல்லாம் வேண்டாம் எந்த கர்மம் எனக்கு அர்த்தம் வேண்டாம் காமம் வேண்டாம் அந்த அர்த்த காமத்துக்கு சாதனமான தர்மானுஷ்டானமும் எனக்கு வேண்டாங்கிறது ஆகையினால் அது ஸ்ரேயஸ் அதை தான் இவர் சொல்கிறார் ரெண்டும் வேறு வேறு மார்க்கம் அது கர்ம மார்க்கம் இது ஞான மார்க்கம் அது பிரவிற்த்தி மார்க்கம் இது நிவிற்த்தி மார்க்கம் தர்மே பிரவருத்திஹி தர்மான் நிவிற்த்திஹி தர்மத்தில் பிரவர்த்திக்கிறது நமக்கு விஷயம் ஏன்னா நம்மளால் அது புரிஞ்சுக்க முடியல உள்ளேயே உனக்கு சுகம் இருக்குது நீயே ஆனந்தம் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியலை எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் ஆனந்தம் நினைக்கிறோம் சொல்லப்போனால் ப்ரேயஸ்ங்கிறது வாட் ஐ ஹாவ் ஸ்ரேயஸ்ங்கிறது வாட் ஐ ஹேவ் ஸ்ரே பிரேயஸ் என்னதுன்னா நான் எவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் வச்சுட்டு இருக்கேனோ தூரத்துக்கு நான் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் இங்கே அப்படின்னா நான் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கேனோ அதை பொறுத்து என்னோடய சந்தோஷம் இருக்குது ஆக பிரேயஸுக்கும் ஸ்ரேயஸுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு தான் எனக்கு மதிப்பு அது பிரேயஸ் நான் எப்படி இருக்கேனோ அதை பொறுத்து தான் எனக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் ஆகா இது ரெண்டும் இருக்குது அது அந்நேயத் அந்நது தெய்வ பிரேயா தே உபே அந்த ரெண்டும் புருஷம் மனிதனை நானா அர்த்தே நானா அர்த்தேன்னா பின்ன பிரயோஜனே சினிதா சினிதான்னா பத்னாதி கட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்ரேயஸும் பிரேயஸும் ஏதோ ஒன்றில் இது பண்ணிக்கிறான் ஒன்று பணம் சம்பாதிக்கிறதுல லட்சியமாக இருக்கான் இல்லாட்டி விஷய சுகம் அனுபவிக்கிறதுல கருத்தாக இருக்கான் இல்லாட்டி புண்ணியம் பண்ணுறதுல இருக்கான் காலையில் சொன்னேன் இல்லையா இல்லாட்டி உபநிஷத்தை படிக்கிறான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாஸ்திரத்தையே அத்தியனம் பண்ணுறான் வேதாந்த சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணிகிட்டே இருக்கான் ஒன்று சிரவணம் இல்லாட்டி மனனம் இல்லாட்டி நிதித்தியாசனம் வேற எதுலேயும் மனசை செலுத்துறதே கிடையாது ஆகையினால இந்த நாலுக்குள்ளே தான் இருக்க முடியும் ஏதா ஒன்று இந்த நாளை தாண்டி போகவே முடியாது யாரும் நம்மளுடைய பிரயத்தனங்கள்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த நாலுக்குள்ளே தான் இருக்கு இந்த நாளை கடந்து போகவே முடியாது அவன் ஆஸ்திகனாக இருந்தாலும் சரி அனுபவிக்கணும் தர்மத்தோட அர்த்தகாமத்தை அடையலைன்னு சொன்ன அவன் நாஸ்திகன் தான் ஆஸ்திக வேஷம் போட்ட நாஸ்திகன் தான் ஈஸ்வர பக்தி இல்லாம தர்மம் இல்லாம ஆனா அதே சமய நாஸ்திகனாகவும் இல்லாம நான் அர்த்தகாமத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னால் பார்க்கத்தான் ஆஸ்திகனாக இருக்கானே தவிர அவனும் நாஸ்திகன்தான் கஷ்டந்தான் இது என்ன பண்ணுறது புரிஞ்சு நான் ஆஸ்திகனாக இருக்க இருக்கேனா ஏன் ஆஸ்திகனாக இருக்கேன்னு புரிஞ்சு ஆஸ்திகனாக இருக்கணும் ஆஸ்திகனாக இருக்கிறேங்கிறதுக்கான விவேகம் இருக்கணும் அந்த விவேகம் இல்லாமல் நான் ஆஸ்திகனாக என்ன பிரயோஜனம் வேதம் பிரமாணம் ஈஸ்வரா சொர்க்க அஸ்தி நரகம் அஸ்தி புண்ணியம் அஸ்தி பாபம் அஸ்தி இதெல்லாம் பரமசத்தியம் ஜீவா தேகவியா ஜீவக அஸ்தி இதெல்லாம் இருந்தால் தான் ஆஸ்திகன் தேகாத்ம புத்தி இருந்தால் ஈஸ்வரனை பூஜை பண்ணால் கூட அவன் ஆஸ்திகன் சொல்ல மாட்டான் கொஞ்சம் கடினம் அது தேகவியரித்த ஜீவாத்ம புத்தியோட தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி ஈஸ்வரபக்தி இல்லாத பூர்வமீமாசகம் இருக்கான் நமக்கு பிரமாணம் ஈஸ்வர பக்தி கிடையாது ஈஸ்வரனையே ஒத்துக்கலை ஆனால் தர்மத்தை அனுஷ்டிக்கிறான் வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறான் தேக வத்திரிக் ஜீவாத்மாவை ஒத்துக்கிறான் அவன் ஆஸ்திக்கிறான் அவன் ஈஸ்வரனே ஒத்துக்கலை குழப்பம் மாதிரி இருக்க என்ன சாஸ்திரம் இருக்கிறது தர சொல்றேன் பூர்வமீமாசகர்கள் அப்படிதான் இருக்காங்க ஈஸ்வரன் தேவையில்லை கர்மாவே போகிறோம் அபூர்வத்தை எத்தனையோ உண்டு பண்ணுது நம்ம ஹிந்து மதம் அல்லது வைதிக மதம் அல்லது சனாதன தர்மம் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா கடவுளை விட நமக்கு ரொம்ப முக்கியம் தர்மம் ஈஸ்வரனை விட ரொம்ப முக்கியம் நமக்கு தர்ம வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஈஸ்வரனை விட முக்கியம் தர்மம் தான் நமக்கு ஈஸ்வரன் ஞான ரூபமாகவும் தர்ம ரூபமாகவும் இருக்காருங்கிறதான் நமக்கு ரொம்ப தாத்பரியம் ஈஸ்வரன் ஏதோ தனியாக இருக்கார் அப்படின்னு நல்லா அர்த்தம் இல்லை ஈஸ்வரன் என்னவா இருக்குன்னா சாஸ்திர ரூபமாக இருக்கார் ஈஸ்வரன் தர்ம ரூபமாக இருக்கார் அதனால் ஈஸ்வரன் தனியாக ஒருத்தரை வச்சு அவரை பூஜை பண்ணணுங்கிறது நமக்கு செகண்டரி தான் எதுக்கு இதை சொல்கிறோம்னா இந்த நாளுக்குள்ள தான் இருக்கணும்னு சொன்னேன் நாஸ்திகன் கேவல அர்த்த காமத்தை மாத்திரம் இது பண்ணுறான் அவன் லௌகிக்க பிரயத்தனை மாத்திரம் ஆஸ்திக்ன பண்ணுறான் லௌகிக்க பிரயத்தனமும் பண்ணுறான் வைதிக பிரயத்தனமும் பண்ணுறான் ஏதாவது ஒரு வீடை கட்டினாலோ இது பண்ணாலும் எது எடுத்தாலும் ஒரு பூஜை பண்ணி தான் ஆரம்பிக்கிறான் எதுக்கு எடுத்தாலும் பூஜை பண்ணி பகவான் நடத்தணுமே அப்படி சொல்லி தான் பண்ணுறான் டாக்டர் கூட மருந்து கொடுக்குற போது ஆயுர்வேத டாக்டர்லாம் ஜபம் பண்ணிட்டு தான் கொடுக்குறார் கொடுக்கணும் அது ஈஸ்வரனோட சம்பந்தப்பட்டு தான் இருக்குது எல்லாமே இது நிறைய சிந்தனை பண்ணலாம் இதை நான் இந்த அளவில் இதை பூர்த்தி பண்ணுறேன் புருஷம் மனிதனை நானார்த்தே பின்ன பிரயோஜனே சினித சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றார் இது வந்து ஏக புருஷ அனனுஷேயம் ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் ஸ்ரேயும் பிரேயஸையும் அனுஷ்டிக்க முடியாதுங்கிறார் பிரேயஸ் வேணும்னா ஸ்ரேய விடணும் ஸ்ரேயஸ் வேணும்னா பிரேயச விடணும் அனனுஷ்டேயம் இது அடிக்கடி அவர் ஆதிசங்கரை சொல்லிகிட்டே இருக்கார் அது அவருடைய எண்ணம் என்னென்னா நீ வந்து மோக்ஷம் அடையிடும்னா ஞானம் வேணும் ஞானத்துக்கு கர்மம் தேவையில்லை வேதாந்த விசாரம் போரும் ஆனால் வேதாந்த விச்சாரம் பண்ணுறதுக்கு யோகியதை வேணால் அது கொடுக்குமே தவிர அது தேவையில்லை சந்நியாசம் அவர் சன்னியாசத்தை வந்து ஆதிசங்கர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் பிரிருகதாரண் கோபத்தில் ஒரு இடத்துல சன்னியாச பாஷ்யம்னே இருக்கு சன்னியாசம் ஏன் தேவைங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் கர்மத்தினால மோட்சம் இல்லை எனவே கர்மா தேவையில்லை அதனால் சன்னியாசம் வேணும் இப்படி நிறைய வருது ஆனால் ஞாபகம் வச்சுங்கோ ஜாக்கிரதையாக ஞாபகம் வச்சுங்கோ நம்ம வந்து யாரையும் உனக்கு பிரேசம் வேண்டான்னு சொல்லக்கூடாது நமக்கு இதை படிச்சுட்டு எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது எல்லோரும் பக்குவம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அது பகவானே சொல்லியிருக்கர் நெருப்பை புகை மூடியிருப்பது போலும் கண்ணாடியை அழுக்கு மூடியிருப்பது போலும் கருவை கருப்பை மூடியிருப்பது போலும் அறிவை ஆசை மூடியிருக்கிறது தூமேனாவிரியே வன்னை யாதோ மலே நோல்பே நோ தேனேதாவணிய விவம்சோ யா குத குறியத் வித்வம்ஸ் தாசிகீர்ஷுர்லோகசங்கிரகம் அதனால்தான் மகாத்மாக்கள்லாம் கூட அவர்களுக்கு தர்மம் தேவையில்லைன்னா கூட சர்வ தர்மான் பரித்தியஜான்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர்கள் மக்களுக்கு இடையில் தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுகிறார்கள் தர்மாதீத்தனா இருந்தாலும் விவகாரத்தில் தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்கள் ஆக ரெண்டுமே மனுஷனை கட்டி போடுறதான் இல்லை எல்லாம் நம்ம எல்லாரும் கட்டுன்ட்ருக்கோம் ஒன்று பணத்துக்கு அடிமை இல்லாட்டி புல இன்பத்துக்கு அடிமை வெல்த்துக்கு நம்ம அடிக்ட்டு அப்புறம் என்னது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிக்ட்டு அப்படி போட்டுக்கலாம் நம்ம பாஷையில் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா புண்ணியத்துக்கு அடிக்ட்டு சில பேரால் முடியாது பாராயணம் பண்ணாமல் ஜபம் பண்ணாமல் பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது அதுக்கு நல்ல அடிக்ட்டு நல்ல அடிக்ஷன் குட் அடிக்ஷன் போனோம் ஆ அதுக்கு நம்ம இது இல்லை என்ன என்னென்னா வேதாந்தத்துக்கு அடிக்ட் நீங்கள் அடிக்ட்டுன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க ஏதோ ஒன்றில் நம்ம கட்டுப்பட்டுத்தான் ஆகணும் அதை ரெண்டும் மனுஷனை கட்டி போடுறது நிறைய பேர் பிரேயஸுக்கு தான் கட்டுன்ட்ருக்கிறார்கள் ஸ்ரேயஸுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப கம்மி நிறைய பேர் வரமாட்டாங்க காய்கறி கடை பூக்கடை எல்லாம் கம்பேர் பண்ணால் நகைக்கடைக்கு கூட்டம் கம்மி தான் நகைக்கடையில் கூட்டம் இருக்குங்கிறது வருஷம் வேறு ஆனால் கத்திரிக்காய் கடையிலையும் வெண்டக்காய் கடையிலையும் கீரைக்கடையிலையும் இருக்கிற கூட்டத்தை இதையும் கம்பேர் பண்ணினாஹா இதுக்கு கூட்டம் கம்மி தான் அப்படி தான் இருக்கும் இருக்கணும் மனுஷியாணம் சஹசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாமப்படி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்துவத்தினால் ரெண்டும் எல் ரெண்டும் இருக்குது அதில் என்ன சொல்கிறார் தயோ ஸ்ரேய ஆததானஸ் சாது பவதி அந்த ரெண்டில் எவன் ஸ்ரேயஸை சூஸ் பண்ணுறானோ தேர்ந்தெடுக்கிறானோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பார்த்தாச்சு நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு இல்லாட்டி என்னென்னா எனக்கு பணத்தோட அளவு போரும் எனக்கு அனுபவிக்க வேண்டிய சுகமெல்லாம் அனுபவித்தாச்சு அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது நஜிகேத மாதிரி ஆளுக்குலாம் ஸ்லோகம் இருக்கு ஒரு அழகான ஸ்லோகம் என்னென்னா நவே வயசு எஸ் சாந்தா சாந்த சத்திரூச்சியத்தை தாதுஷு க்ஷீயமானேஷு சாந்தி கஷ்டன்ன जायते என்ன அர்த்தம்னா சின்ன வயசுலையே எவன் விவரமாக இந்திரியங்களெல்லாம் அழகாக கட்டுப்படுத்திருக்கானோ அவன்தான் பிரயோஜனம் அது சங்கராச்சார அடிக்கடி பிரம்மச்சரியாதேவ சந்நியஸ அவருக்கு பிடிச்சது அப்போ இந்த நவே வயசி நவே வயசின்னா என்ன அர்த்தம் எங்கே இருக்கிற போதே புல இன்பத்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறவன்தான் உத்தமமானவன் நவசி யஸ் சாந்தா சாந்தா சத்வி உச்சியே தாத்துஷு க்ஷீயமானேஷு உடம்பில் வந்து சக்தி குறையிறது சக்தி குறையிற போது நான் இனிமேல் எதுவும் அனுபவிக்க போகிறதில்லை என்னத்தை அனுபவிக்க போகிறது இல்லை இனிமேல் அனுபவிக்க முடியாது தாத்துஷு க்ஷீயமான கசிய ந ஜாயத்தை நல்ல நச்சுக்கே தெ மனசில் வச்சுண்டு மோக்த்தை சூஸ் பண்ணுறவங்க அவர்களை வந்து புகழ்ந்து பேசுகிறார் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறார் தயோகோ ஸ்ரேயா ஆததானஸாது பவதி யார் மோக் மார்க்கத்தை ஞான மார்க்கத்தை சூஸ் பண்ணுறானோ அவனுக்கு மங்களம் உண்டாகிறது நன்மை உண்டாகிறது அவனுக்கு மோக்ம் கிடைக்கிறது மறுபடியும் இந்த சம்சார சக்கரத்தில் அவன் சுத்தமாட்டான் அவன் நிறைவை தேட மாட்டான் நிறைவாகவே தன்னை உணர்வான் ஆகவே சாது பவதி சாதுனா இந்த இடத்துல அவன் மங்களத்தை அடைகிறான் மங்களம்னா இங்கே மோட்சம்னு அர்த்தம் சாது சப்தஸ்ய மோக்ஷம்னு அர்த்தம் அபிமான தியாக இன்னொரு பாஷையில் சொன்னால் அகங்காரத் தியாக ஜீவபுத்தி தியாக அபூர்ணத்துவ புத்தி நிவத்தி அந்த நிறைவின்மைங்கிற புத்தி போயிடும் ஆ சாது பவதி ஆனால் என்ன பண்ணுறான் சில பேர் எவு பிரேயோணி தேர்தாத்து ஹீயத்தே முடிக்க போகிறோம் அது எவன் ஒருவன் பிரேயஸை சூஸ் கடைசி வரைக்கும் நான் வந்து வேதாந்தம் படிக்கவே மாட்டேன் நீங்கள் அது இன்னும் தான் தலைகிழாக நில்லுங்கோ நான் அதுக்கு வரமாட்டேன் எனக்கு பகவான் இது இன்னொரு கேள்வி இருக்குது நடுப்புற அது கேட்பாங்க சுவாமிஜி கர்ம மார்க்கம் கர்ம மார்க்கங்கிறேன் ஞான மார்க்கம் ஞான மார்க்கிறேன் பிரவருத்தி இந்த பக்தியை பற்றி ஒன்றுமே பேசலையே நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் வந்துடும் பக்தியை விட்டுட்டாளே அதுக்கு தான் நாங்கள் இது ரெண்டுமே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பக்தி ஒன்று போறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு நீ பக்தி பண்ணணும்னா என்னப்பா பண்ண போற பக்தின்னா என்ன பக்தின்னா பக்தி பக்தின்னால் பக்தி பக்தின்னா என்னது பக்தின்னா பகவானை தோழறது பகவானை பூஜை பண்ணுறது பூஜை பண்ணுறதுங்கிறது என்னது கர்மா பூஜை பண்ணுறதுங்கிறது கர்மா ஜபம் பண்ண ஜபம் பண்ணுறது கர்மா வாச்சிக்கம் கர்மா மானசற்க பண்ணுறேன்னா மானசம் கர்மா நான் சகுண பிரம்மனை தியானம் பண்ணுறேன்னா மானசம் இல்லை இது பக்தி வேற இது வேற சொல்ல முடியாது பக்தியை நீ வளர்க்கணும்னா நீ கர்மா பண்ணி ஆகணும் பக்திங்கிறது ஒரு மனசில் அது ஒரு குணம் ஒரு தகுதி சாஸ்திரத்திலையும் குருக்கிட்டையும் ஈஸ்வரங்கிட்டையும் ஸ்ரத்தாபக்தி இருக்கு அதெல்லாம் உண்மைங்கிற எண்ணம் இருக்கு நம்ம பொய் கிடையாதுங்கிற எண்ணம் இருக்குது அது அன்பு இருக்கு ஸ்ரத்தா பக்திங்கிறது எல்லாத்துக்கும் வேணும் ஹோமம் பண்ணுறதுக்கு பக்தி வேணும் ஜபம் பண்ணுறதுக்கு பக்தி வேணும் பக்தி இல்லாமல் எதை பண்ண முடியும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு பக்தி வேணுமா வேண்டாமாண்ணா பக்தி இல்லாமல் எப்படி வேதாந்தம் படிக்கிறது ஈஸ்வரனும் நீயும் ஒன்றுன்னா முதல்ல ஈஸ்வரன் யார் நான் யார் அதை சொல்லுங்க அப்புறம் நானும் அவரும் ஒன்றா இல்லையாங்கிறப்புறம் பார்க்கலான்னா ஈஸ்வரன்ட்ட பக்தி பண்ணினவனுக்குத்தானே சொல்ல முடியும் நீயும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு உபதேசம் பண்ண முடியும் இல்லாட்டி அவனுக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும் ஆக ஞானத்துக்கும் பக்தி வேணும் வேதாந்தம் படிக்கிறதுக்கும் பக்தி வேணும் பக்தி இல்லாமல் ஒரு சாதனமும் கிடையாது பக்தியா மாமிஜாதி யாவான்யாஸ் தவ தோ மாம் தோ ஜ விஷத்தை தனத்தரம் ஞானலக்ஷணையா பக்தியாங்கிற ஆதிசங்கரர் ஆகையினால பக்திங்கிறது எல்லா சாதனைக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு குணம் ஆகையினால கர்ம மார்க்கம் வேறே பக்தி மார்க்கம் வேறேன்னு பிரிக்க முடியாது நீங்கள் எதாக இருந்தாலும் கர்மாவில்தான் போட முடியும் ராஜயோகமாக இருக்கட்டும் ஜபயோகமாக இருக்கட்டும் நமஸ்கார யோகமாக இருக்கட்டும் நாம சங்கீர்த்தன யோகமாக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே தான் போட முடியும் ரெண்டே டப்பாக தான் ஒன்று கர்மா இன்னொன்று ஞானம் அதுவும் ஞானத்தை கர்மாவை பற்றின ஞானத்தோடு கர்மாவை ஞானங்கிறது என்ன புரிஞ்சுண்டாலே போருங்கிற விஷயம்தானே எல்லாம் பின்னால் சொல்ல போகிறார் ஆ நிறைய பேர் கேட்கலாம் சுவாமிஜி நீங்கள் கர்மா அதுக்கு தான் வேண்டான்னு பக்தி மார்க்கணும்னு ஒன்று வச்சுருக்கோமே பக்தின்னா என்ன திரும்ப திரும்ப பகவானை நினச்சிட்டு பாடின்னு இருக்கிறது ஜபம் பண்ணுறது பூஜை பண்ணுறது சகசிரநாம பாராயணம் பண்ணுறது ஒன்று காய்க கர்மா இல்லாட்டி வாட்சிக்க கர்மா இல்லாட்டி மானச பக்தியை நான் வளர்க்குறதுக்கு இந்த காரியங்களை பண்ணுறேன் அதாவது வேண்டி தான் அப்போ பக்திங்கிறது ஒன்று குணம் தான் அது பத்திரம் புஷ்பம் பலம் தோஜம் யோமே பக்தியாக பிரயச்சதி பக்தியோடு கொடுக்கணும் ஆ பக்தியை தனி யோகமாக சொல்ல மாட்டோம் கர்ம யோகத்துக்குள்ள தான் பக்திங்கிறது அடக்கம் வேதாந்த விச்சாரமும் பக்தியில் தான் அடக்கம் ஆஹ் பக்தி இல்லாமல் வேதாந்த விச்சாரமும் கிடையாது பக்தி இல்லாமல் தர்மானுஷ்டானமும் கிடையாது ஆகையினால் பக்திய தனி யோகமாக நம்ம நான் சொல்லலை கிருஷ்ணர் சொல்லலை லோகேஸ்மின் திவிதா நிஷ்டாதான்னு சொன்னார் பக்தி நிஷ்டான்னு எங்கே சொன்னார் லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புராப்ரோக்தா மயா நகா ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ஆஹா எவன் ஒருத்தன் பிரேச இது பண்ணுறானோ சாகர வரைக்கும் சந்யாசமே பண்ண மாட்டேன் அந்த காலத்தில் இதை வச்சுக்கோங்களேன் சந்யாசம்னால் என்ன வேஷம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை வேதாந்தம் படிக்கணும் ஞானத்தை அடையணும் மோக்ஷம் அடையணும் வேற ஒன்றும் வேண்டப்போ நீங்கள்லாம் பண்ணலையா என்ன சன்னியாசம் வாங்காமயே படிக்கிறீங்களே எனக்கே பொறாமையாக இருக்குது நம்ம சன்னியாசம் வாங்கிட்டு படிக்க வேண்டியிருக்கு சன்னியாசம் வாங்கிக்காம இவங்களுக்குலாம் அல்வா மாதிரி கிடைக்கிறது வேதாந்தம் அதை நாமளே சொல்லி தந்துட்டுருக்கோமே சந்யாசங்கிறது வந்து மனசுக்குள்ளே இருக்கிற குணம் இதெல்லாம் லிங்கம் அடையாளம் நான் சன்னியாசிங்கிற அடையாளத்தை காட்டிக்கிறோம் அடையாளத்தை காட்டிக்காத சந்யாசிகளாக நீங்கள் இருக்கலாம் இருக்கணும் அடையாளத்தை காட்டின் இருக்கிற சந்யாசிகளாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சன்னியாச புத்தி இல்லைன்னா என்ன பண்ணுறது சந்நியாசம் வந்து வைராகிய அடையாளம் இது பேர் லிங்க சன்னியாசம் பேர் மொட்டையடிச்சிக்கிறது இப்படி காஷாயத்தை கட்டிக்கிறது இதெல்லாம் லிங்க சன்னியாசம் அடையாளம் அது ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நம்ம அப்ப அது ஒரு நிஷ்டையோடு இருப்போங்கிறதுக்காக ஒரு வேஷத்தை போட்டுக்கிறது வேஷம் போட்டுண்டாலும் போட்டுக்காட்டாலும் உள்ளுக்குள்ளே வைராகியம் ரொம்ப முக்கியம் ஆகவே அது என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேருக்கு என்னென்னா இதெல்லாம் வேண்டாம் கடைசி வரைக்கும் விடமாட்டேன் என் பேத்தியை விட்டுட்டு இந்த பேரனை விட்டுட்டு கடோபரிஷத்து கேம்புக்கில் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்னென்னா ஜென்மா வீணா போய்டு பிறவி எல்லாம் பண்ணியாச்சு அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க பிரேயகா எவூ பிரேயோ பிரினித்தே எவன் பிரேயஸ சூஸ் பண்ணுறானோ அர்த்தாத்து ஹீயத்தே அர்த்தாத்து ஹீயத்தேன்னா பரம புருஷார்த்தாத்து மோக்ஷாத்து ஹீயத்தே பரம புருஷார்த்தமான அவன் நழுவிடுறான் மிஸ் பண்ணுறாங்கிறார் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பேர் இழந்தாரே பெருதற்கரிய மனிதப் பிறவியை பெற்றும் பெருதற்கரிய இறைவனை வழங்கலை என்னது பக்தியில் சொல்வது அது எல்லாத்திலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பயணாதார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரிய பேரிழந்தாரே மகதா புண்ணிய பண்ணியேன கிரீத்தேயம் காயநூஸ்துவயா பாரம் துக்கோததேர்கந்தும் தர யாவன்ன பித்தியதே உபனிஷத்து வேற உபனிஷத்து சொல்வது இகச்சேத் அவதித் அத்த சத்தியமஸ்தி நச்சேதிகா வேதீன் மகதீ வினுஷ்டிஹி நீ வந்து வேதாந்தம் படித்து ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடையலைன்னா மனுஷென்மா வேஸ்ட் அப்படிங்கிறது அது சத்தியம் அஸ்தி நச்சேதிகா வேதித் மகதீ வினுஷ்டி மனுஷன்மாவை எடுத்து நீ வந்து தத்துவஜானம் அடைஞ்சு மோக் அடையலேன்னு சொன்னால் மனுஷென்மா வீணாக போயிடும் இதுக்கு அப்புறம் வேறு அருமையாக அந்த பன்றியும் நாயும் மற்ற மிருகங்கள்லாம் அருமையாக ஃபேமிலி ரன் பண்ணுறது காஷே இல்லாமல் அப்போ வெறும் இந்திரிய சுகந்தான் நமக்கு லட்சியம்னு சொன்னால் நமக்கு எதுக்கு இந்த சரீரம் மனுஷரீரம் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் ப முக்கியம் ஒன்று தர்ம இன்னொன்று பிரம்ம ஜானம் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானம் ரெண்டு தான் முக்கியம் இதுக்கு தான் மனுஷிய ஜென்ம வேறு எதுக்காகவும் மனுஷ ஜென்ம கொடுக்கப்படவில்லை ஆகா இதனால என்ன சொல்ற வேஸ்டாக போகிறதுங்கிற கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படிங்கிற மாதிரி யகா யவு பிரேயோ பிரினித்தே அர்த்தாத் ஹீயத்தே பரம புருஷார்த்தாத் மோக்ஷாத் மிஸ் பண்ணுறான்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கு கிடைக்காத இந்த ஜென்மா கிடைச்சும் இந்த ஜென்மாவில் எதை அடையணுமோ அதை அடையாம விட்டுட்டானே இல்லை ஒரு ஆச்சாரியா சொல்றார் விவேகச்சூடாமணில லப்வ்வா கதஞ்சின் நரஜன்மதுலபம் தராபி பும்ஸ்வம் ஸ்ருதிபாரதர்சனம் யஸ்வாத்மமுக்தைநயத்தை தமூடதீ சஹ்ராத்மா விநிஹன்யசத்ரெப்படியோ தப்பித்தவரி இந்த மனுஷன்மா கிடைச்சுடுத்து நம்ம கேட்கலை என்ன புண்ணியம் வந்ததோ இது கிடைச்சுடுத்து லப்துவா கதஞ்சித் நரஜன்மதுலபம் தத்திராபி பும்ஸ்தோம் அதுலேயும் ஆனா பிறந்துட்டோம் பயப்படாது வேதத்துல இன்னும் பிரமாணங்கள்லாம் இருக்குமே புகும் எந்த பெண்ணுக்கு ஞானம் இருக்கோ அந்த பெண் ஆணாகவே கருத வேண்டும்னு வேதம் சொல்றது ஸ்திரியாவுமே புகும்ச ஆகு அப்பவும் விடமாட்டீங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க சில நான் ஒத்துவன் மதுர்லபம் தத்ராம் அது மாத்திரமல்ல நல்ல வேதம் படிக்கிற பரம்பரையில வேற பிறந்துட்டான் ஸ்ருதி பாரதரிசனம் வேதத்தோட கரைய கூட கண்டுட்டான் ஆனா என்னன்னு ஆனா நான் மோக்ஷம் அடையணுங்கிற இச்சையே வரலையான் யஹா ஸ்வாத்ம முக்தியை ந மூட தீஹி சுற்றர் யகா ஸ்வாத்ம முக்தி யார் மோக்ஷத்துக்காக பிரயத்னம் எடுக்கலையோ சஹி ஆத்மஹா அவன் தற்கொலை பண்ணுட்டான் அதாவது தான் உடலை தான் என்று கருதுவது தற்கொலை தான் உடலை தான் என்று கருதுவது தற்கொலை அசுரிய நாம அந்தே நமசாவிர தாஸ்தே பிரேத்தி ஏகேச்சா ஆ நோஜன ஷரீரத்தை வந்து இது சொல்ல போனால் என்னென்னா ஷரீரத்தை ஆத்மாவாக நினைக்கிறதே தற்கொலைங்கிறது வேதம் பஜகோவினத்தில் கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆத்மானவிஹீனா மூடா தற்கொலை பண்ணிட்டவன் அசத்கிராத்து அசத்கிர அசத்தை பிடிச்சு நாசமா போறான் நிதராம் ஹந்தி விசேஷன்னு நிதராம் ஹந்தி வீணாக போச்சுப்பா வாழ்க்கையில் கடைசி காலத்தில் புரியறது அப்புறம் என்னென்னா போய் யமதர்மராஜாட்ட போய் கேட்க முடியுமா கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணேன்னா முடிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறது நான் பண்ண முடியாது என்ன எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் காலகாலம் அவர் கேட்பார் பண்ண முடியாது யமஸ்ய கருணா நாஸ்தி யமனுக்கு கருணை கிடையாது கருணை இருந்தால் அவன் யமன் இல்லை நீங்கள் இங்கே வேணால் ஜனாதிபதி கிட்ட மறு மனு போடலாம் கருணை மனுலாம் அங்க ஒன்றும் நடக்காது எவ் பிரேயோணி தேர்த்தாத்து ஹீயத்தே வீணாக போய்டுறது அந்த மந்திரத்தினுடைய தாத்யம் என்ன ரென் மார்க்கா த்விதா மார்க்கா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது சுவாபாவிகமாக இருக்கிற வழி சாஸ்திரீயமான சம்ஸ்காரமான வழி ரெண்டு இருக்கப்பா ஆ பிரவருத்தி மார்க்கா நிவிற்த்தி மார்க்கா ரெண்டு இருக்குது கர்ம மார்க்காக ஞான மார்க்காக இதை ஏதோ ஒன்று அனுஷ்டிச்சு தான் ஆகணும் எவன் ஒருவன் வந்து இந்த ஞான மார்க்கத்தை சூஸ் பண்ணுறானோ அவன் மோக்ஷத்தை அடையிறான் ஆனால் கர்ம மார்க்கத்தை மாத்திரம் கடைசி வரைக்கும் விடமாட்டேன்னு சொன்னால் ஜென்மா வீண்ன்னு அர்த்தம் கடைசி வரைக்கும் நான் கர்மா விடமாட்டேன் அப்படின்னா ஜென்மா வீண் அப்படின்னு அர்த்தம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் கர்மா விடுறதுனால் என்ன அர்த்தம் நான் கடைசி வரைக்கும் என்னது காய்க கர்மா வாச்சிக்க கர்மா மானச கர்மா அதுக்கே டைம் வச்சுன்னு இருக்கு இந்த சன்னியாசத்தில் இந்த தீட்சிதர்கள்லாம் சன்னியாசம் பண்ணுவாங்க சன்னியாசம் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் யாகங்கள்லாம் பண்ணிவிட்டு சன்னியாசம் பண்ணுவாங்க பெரிய யாகம் வாஜப்பேய யாகமெலாம் பண்ணுவாங்க இந்த யாகம் முடிச்சுட்டு யாகசாலையிலேயே சன்னியாசம் பண்ணுறவங்க உண்டு எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காங்க பெரிய யாகம் பண்ணுவார் வாஜப்ப யாகமெல்லாம் பண்ணுவார் யாகம் முடிகிற நேரத்தில் சொல்லுவார் நான் இந்த யாகத்தோடு சன்னியாசம் பண்ண போகிறேன் ஏன்னா விவேகி அவர் என்ன பண்ணுவார்னால் இந்த யாக கர்மா முடிக்கணும் அதுக்கப்புறம் அக்னி சம்ஸ்காரம் கே அக்னி பண்ண அக்னி கேட்டு பூஜை பண்ணக்கூடாது அதனால் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஹோமக்கரண்டி ஒன்று வச்சுருப்பார் இந்த மேல்கரண்டி கீழ்கரண்டி ஒன்று இருக்கே அந்த கரண்டி இருக்கு இல்லையா அது மரத்தால் பண்ணது அந்த சந்யாசம் பண்றதா இருந்தால் அந்த ஹோமத்தை பூர்த்தி பண்ணி ஆகணும் அந்த அக்னிஹோத்திரத்தையே சமாபனம் பண்ணி ஆகணும் சமார்பணம் பண்ற போது அந்த ஹோம கரண்டிய அக்னியில் போடணும் நிறைய பேர் இமோஷன் ஆகிடுவாங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க ஏன்னா சாஸ்திரப்படி அது உணர்ச்சி வசப்படி பண்ண சந்தோஷமா போடலாம் அந்த ஹோம கரண்டிய இத்தனை நாளாக கையில் வச்சின்னு வச்சுன்னு ஹோமம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி என்ன பண்ணணும் நான் சன்னியாசம் வாங்க போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஹோமக்கரண்டியை அப்படியே அந்த ரெண்டையும் உள்ளே அக்னியில் போடுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அதை போட்டுவிட்டு அக்னி பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இப்போ கண்ண கோயிலெல்லாம் கல்பூரத்தை எடுத்துப்படி ஒத்திக்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த அக்னியை இப்படியே ஒழிஞ்சு இந்த மலையாள பாஷை இது அப்படியே ஒழிஞ்சு அப்படியே கண் சமாரோபணம்னு பேர் அக்னியை வந்து அதுக்கப்புறம் உடம்பில் ஹிரதயத்தில் ஏற்றிக்கிறது அதுக்கப்புறம் அக்னிக்கிட்ட போக மாட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா விடணும் ஒரு லெவலில் அது அட்டாச்சாக இருக்க கூடாது நம்ம சாஸ்திரத்தில் எந்த கர்மாவையும் சாகர வரைக்கும் பண்ணணும்னு சொல்லவே இல்லை யாவஜீவம் அக்னிஹோத்திரஞ்சுஹோதி அப்படின்னு வாக்கியம் இருந்தால் கூட உனக்கு பக்குவம் வரலன்னா பண்ணின்று இல்லாட்டி விட வேண்டியதான் கர்மனா அமிர்தத்வம் நான் ஆக இதை சூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி ஜென்ரலாக சொல்கிறது பொதுவான கருத்து இரண்டு மார்க்கங்கள் இருக்கின்றன அதற்கு இரண்டுக்கும் பிரயோஜனம் வேறு வேறு அது விஷய சுகம் அனாத்ம சுகம் இது ஆத்ம சுகம் அவிஷய சுகம் அந்த சுகா அந்தர் ஆராமஹா அந்தர்ஜோதிகி என்று சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைய படிச்சுட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு ஆக வந்து வாழ்க்கையில் நாம் ரெண்டையும் அனுஷ்டிக்கணும் பொதுவாக முதல்ல என்ன பண்ணனும் கர்ம மார்க்கா சித்தசுத்தி அது அழகாக சொல்கிறார் விவேகஜூடாமில் இன்னொரு இடத்துல ஸ்ருதி பிரமாணை கமதேஸ்வதர்ம நிஷ்டாதயை இவாத்ம விஷுத்திரசிய விஷுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தேனை வசம்சார சமூலநாசா வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கோ வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மாக்களை ஒழுங்காக பண்ணு மனசுக்கு சுத்தத்தை சம்பாதி குருகிட்ட போ வேதாந்தத்தை படி ஞானத்தை அட சம்சாரத்தை வேரோட அஜானத்தோடு அழிச்சுடு ஒரே ஸ்லோகம் அப்புறம் சாதன பஞ்சகத்தில் எப்படி இருக்கு வேதோ நித்தியமீயாம் ததுதித்தம் கர்மஸ்வனுஷீயதாம் தேனே சசியவிதீயதாம் அபட்சிதி காமியே மதிஸ்தியதாம் பாபௌ பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சாவசீயதாம் விடுங்குறது நிஜ கிரகாத்தூர் சங்கர் திருடா தீயதாம் கர்மாசு சந்தேஜதாம் கர்மத்தை டோட்டலா பஞ்சபாத்திரத்தை தூக்கி எறிங்கிறது நான் இருக்கு சொன்னா ஏற்கனவே பஞ்சபாத்திரமே எடுக்க மாட்டேங்கிறான் அவன் போய் சொன்னா என்ன பஞ்சபாத்திரத்தையெல்லாம் அந்த கையில் வச்சுன்னு எப்போ வந்து ஜபம் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருக்கோமே அதெல்லாம் கூட வேண்டாங்கிறது அதுக்காக விட்டு விடாதுங்க சுவாமிஜி சொன்னார் நீங்கள் என் பேர் தலையில் கட்டி உங்களுக்கு தகுதி இருக்கா நீங்கள் பார்த்துக்கணும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் தான் ஜாகிரதையாக சொல்ல வேண்டியிருக்கு அடுத்த மந்திரம் ஸ்ரேய்ச்ச பிரேயஸ்ட மனுஷமேதா ேயரோ மந்தோ க்ேமீத்தேய தௌசீத்த விவினீர ஸ்ரேயோஹிதீரோ பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் மறுபடியும் சொல்கிறார் அதே கருத்தை திரும்பவும் சொல்லி இதை அழுத்தம் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறார் பொதுவாக சொன்னார் ஸ்ரேயோ மார்க்கம் வேறே பிரேயோ மார்க்கம் வேறே இது ரெண்டும் மனுஷனுக்கு இருக்குது சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் இந்த நாலு புருஷார்த்தத்துக்கும் கட்டுப்பட்டவன் ஆனால் அந்த நாலு புருஷார்த்தமும் கடைசி வரைக்கும் கிடையாது கடைசியில் ஒரு புருஷார்த்தந்தான் அர்த்தகாம புருஷார்த்தம் தர்ம புருஷார்த்தத்தையும் பிரிக்க முடியாது தர்மார்த்த காம புருஷார்த்தத்தை பிரிக்க முடியாது சாஸ்திரப்படி ஒருத்தன் தர்மமும் புண்ணியமும் பண்ணணும் பணமும் சம்பாதிக்கணும் விஷய சுகமும் அனுபவிக்கணும் அது தர்மத்தில் ஏன்னா அடுத்த தலைமுறை தர்மத்தை காப்பாற்றுறதுக்கா வேற ஒன்றும் லட்சியம் கிடையாது தர்மம் வந்து காப்பாற்றணும்னா பிரஜைகள்லாம் வேணும் அதனால தான் வேதம் சொல்றது ருதஞ்சஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா சத்யஞ்சஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா தபஸ் சஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா தமஷ்டஸ்வாத்யாய பிரவச்சனேச்சா எல்லாம் பாருங்கள் எத்தனை குணம் பாருங்க ருதஞ்ச சத்தியஞ்ச தப பிரஜாச்ச பிரஜன பிரஜாதிஷ் மகாநாராயண புருஷத்துக்கு ரொம்ப அழகு எல்லா வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய எல்லா சாதனங்களையும் சொல்லும் எல்லாம் சொல்லி கடைசியில் முடிக்கிறபோது சந்யாசத்தில் முடிக்கும் சத்தியத்தில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள்லாம் அதில் எல்லாம் குழந்தை வேணும்னு சொல்லும் குழந்தையை உண்டு பண்ணணும் சொல்லணும் பிரஜனம் வைப் பிரதிஷ்டா லோகே சாது பிரஜாயா ஸ்தந்தன் வானா பி திருநாம நருணோபவத் இத்ததேவ தஸ்யா அனுரணந்தஸ்மாத் பிரஜனம் பரமம் வதந்தி குழந்தைய உண்டு பண்ணுறத ஸ்தோத்திரம் பண்ணுறது இந்த வாக்கியம் ஆஹா அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் முடிக்கிற போது என்ன பண்ணுறதுனா நியாச இம்மா பிரம்மாஹி பரஹ்பரோஹிபிரம்மா தானி வா ஏதான்யவராணி பராகம்சி நியாச ஏவாத்தியரேச்சயத்து நியாசவ அத்தியரேச்சயத்து முடிக்கிறது கீதையிலையும் பகவான் என்ன சொல்கிறார் அமானித்துவம் ஆரம்பிக்கிறார் முடிக்கிற போது என்ன முடிக்கிறார் அத்தியாத்ம ஜான நித்தியம் தத்துவ ஞானார்த்த தரிசனம் அதில் தான் முடிக்கிறார் எல்லா சாதனையும் வேணும் எல்லாம் ஒன்றும் அது இன்னும் இது வேண்டாம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணலை பரிசியாக வேணும் அதில் பக்தி இல்லையா அந்த இருபது குணங்கள் இருக்கே அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்மநிகிரகா இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்காரா அலங்காரவெய்வேன்மத்துஜராவியதிஷாசன் அசக்தி அனிஷபுத்ததாரி நத்தியஞ்சசமச்சித்தம் இஷ்டோபத்துஷு மயச்சானோகேனியேவித்தம் அர்த்தர்ஜனசம்சதி அதாத்மானம் தவனம் அத்தினைச்சேத்து ஒட்டுமத்தமா ஜானம் டர் கமத்தஞானம்யானம் எல்லாம் ஜானம் ஏத்தது ஞானம் இது புரோக்தம் அஜ்ஞானம் எதத்தோன்யதா இதத்தான் நான் ஞானம் பே மற்றதெல்லாம் அஜ்ஞானம் எல்லாம் ஞானத்துக்குள்ளே கொண்டுட்டார் ஒரு ஞானம்ங்கிற தலைப்பில் தானே இந்த இருபது குணங்கள் பேசப்படுறது கீதையில் ஆஹ் என்ன சொல்றார் ஸ்ரேய்ட பிரேயஷ்ட மனுஷமேதா இது ரெண்டும் நம்மள்ட நிற்கிறதாம் என்ன சூஸ் பண்ணுறியா என்ன சூஸ் பண்ணுறியா சாய்ஸ் நம்மள்ட இருக்கு கடோபனிஷத்தா சிவானந்த லஹரியா துவைத்த சாஸ்திரமா அத்வைத்த சாஸ்திரமா சும்மா நான் என்ன சொல்கிறேன் இருந்தாலே கான்ஃப்ளிக் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு சாய்ஸ் இருக்குன்னே தெரியுது குழப்பம் இருக்கே இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா ஆக ஸ்ரேயு பிரேயஸ் நம்ம என்ன என்ன பண்ணுறோம் எல்லா கணக்கு வச்சுப்போம் இந்த பாருங்கள் நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுடுத்து இப்போ நான் பிரேயஸே ஆரம்பிக்கணும்னா வயசு எம்ப எண்பதாக போகுது இதுதான் நான் பிரேயசு இப்போ தான் தெரியுறது என்ன ஸ்ரேயுன்னா என்னன்னு தெரியுது அதனால் நான் இந்த ஜென்மாவில் பிரேயஸை பண்ணிவிட்டு அடுத்த ஜென்மாவில் ஸ்ரேயஸுக்கு பிரயத்தனம் பண்ணுறேன் யாருக்கு தெரியும் அடுத்த ஜென்மா என்னென்னு இப்ப ரவி தப்பினால் எப்பிரவி வாய்க்குமோ ஆ ஸ்ரேஷ்ட பிரேஷ்ட மனுஷமேதா ரெண்டும் நம்மள்கிட்ட வந்திருக்கான் நிற்கிறதாம் இந்த தெனால் ராமன் கதை வரும்மே இது என்னது ஒரு இதில் என்ன சொல்லணும் இந்த ரெண்டு இது இது வந்து பணம் இது அறிவா ரெண்டும் வரும் இன்னமும் இந்த ரெண்டு கிண்ணத்தை அம்பாள் எடுத்துகிட்டு வருவான் காளி ரெண்டு எடுத்துகிட்டு வருவாள் இதுவா இதுவா எது வேணும்னு கேட்பேன் அவன் ரெண்டையும் வாங்கி மடமனான்னு குடிச்சுருவான் குடித்த உடனே நீ வந்து அவசரப்பட்டுவிட்ட அதனால் நீ விகடகவி ஆகிடுவே அப்படின்னு சொன்னதாக படிச்சுருப்போம் ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து ப்ரைமரி கோல் செகண்டரி கோல்னால் சொல்கிறாங்க பாருங்கள் பரம புருஷார்த்தம் ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறது வந்து வேணுமா வேண்டாமான்னு ஹெல்த்து வந்து எதுக்குன்னா செகண்டரியா ப்ரைமரியா மோட்சம் வேணுமா ஹெல்த் வேணுமான்னு கேட்டேன் ரெண்டும் வேணும்போம் ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது தர்மார்த்த காம மோட்சானாம் ஆரோக்கியம் மூலமுத்தமம் ரோகாஸ்தஸ்யாபகர்த்தாரா ஸ்ரேயசோ ஜீவிதச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆயுர்வேத ஸ்லோகம் நீ வந்து புண்ணியம் பண்ணணும்னா ஹெல்த் வேணும் பணம் சம்பாதிக்கணும்னா ஹெல்த்து வேணும் அதை சாப்பிட்டு அனுபவிக்கணும்னா அதுக்கும் ஹெல்த்து வேணும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முழங்கால் வழி இல்லாமல் இருக்கணுமே முதுகு வலி இல்லாமல் இருக்கணுமே அதுக்கும் ஹெல்த் வேணும் ஆனால் ஹெல்த்து ப்ரைமரி கோல் இல்லை அது சப்போர்ட் நமக்கு முக்கியம் என்னது மோக்ஷத்துக்காக ஹெல்த் வேணும் ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி நான் எதுக்கு பிக்ஷை கேட்குறேன்னா டிவி பார்க்குறதுக்காக கேட்குறேன் பிக்ஷை எது கேட்குறேன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும் அதுக்காக வேண்டி பிக்ஷை ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹி வேற எதுக்காகவும் இல்லை கீர்த்தி சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹி அர்த்த சித்தியர்த்தம் காம சித்தியர்த்தம் தர்ம சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹி இல்லை ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் மோக்ஷார்த்தம் பிக்ஷாம் தேகி ஆ ஸ்ரேய்ட பிரேஷ மனுஷமேதா ரெண்டு இருக்கு சாஸ்திரம் வந்து சொல்லுகிறது உனக்கு இது வேணுமா அது வேணுமா பின்னால சொல்ல நிறைய வரப்போறது பாருங்க ஸ்ரேய்ச பிரேஷ்ட மனுஷமேதா மனிதனை அடைந்திருக்கின்றன தௌ சம்பரீத்திய தீரா தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரன் தீரன்னா புத்திசாலி தீரசப்தத்துக்கு வந்து விவேகின்னு அர்த்தம் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா தியம் இந்திரியேப்பியா ரக்ஷதி இது தீரகா புத்தியை இந்திரியங்கள்ட்ட இருந்து எவன் காப்பாற்றிக்கிறானோ அவனுக்கு பேர் தீரன்னு பேர் தியம் தியம்னா புத்தியை இந்திரியேப்பா ரக்ஷதி இந்த கண்ணுக்காது மூக்குதான் நமக்கு சத்ரு நம்முடைய கண்ணுகாது மூக்கு நாக்கு தான் நமக்கு வந்து அனுகூலமாகவும் இருக்கும் பிரதிகூலமாகவும் இருக்கும் சொல்லலையா பகவான் என்னது பந்துர் ஆத்மாத்மனஸ்தஸ் ஏனாத்மயவாத்மனா ஜிதா அனாத்மனஸ்து சத்ருத்வை வர்த்தக ஆத்ம சத்ருவது இந்திரியங்களும் மனசும் ஓங்கட்டுப்பாட்டில் இருந்தால் அது பந்து ஓங்கட்டுப்பாட்டில் அது இல்லைன்னா உனக்கு அது சத்ருன்னு அதில் தீரகாங்கிற சப்தம் அடிக்கடி கீதையிலேயே இந்த சப்தம் யூஸ் பண்ணப்படுறது தீரஹா தமிழ்லேயும் தீரன் தீரன் சொல்லிக்கிறாங்க சம்ஸ்கிருதத்தில் தீரஹா அதுக்கு லக்ஷணம் சொல்லியிருக்காங்க தீயம் இந்திரியேபியா ரக்ஷதி என்ன பண்ணுறான் சம்பரீத்ய தௌ சம்பரீத்ய அது ரெண்டுனுடைய பிளஸ் மைனஸ் பார்க்குறான் புக்தி முக்தி இப்போ பாருங்க இப்போ இன்னொரு பதம் வந்து பிரேயகாங்கிறது புக்தி ஸ்ரேயாங்கிறது முக்தி உனக்கு போகம் வேணுமா மோக்ஷம் வேணுமா புக்தி முக்தி பிரதாதா அப்படின்னு சொல்கிறோம் புக்தி இங்கே முக்தி பார்த்தீங்களா ரெண்டும் பிரதாத்தாச்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நம அதனால்தான் குருவுக்கு நமஸ்காரம் ஞானசக்தி சமாரூட தத்துவமாலா விபூஷிதா புக்தி முக்தி பிரதாதாச்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நம எல்லாம் அந்த எல்லாம் பிளான் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க துவமேவ வித்யா திரவிணம் துவேவ பைசாவும் நீதான் படிப்பும் நீதான் ஸ்வமேவ வித்யா திரவிணம் இருக்கட்டும் ஸ்தவ் ரெண்டையும் பரீட்சை பண்ணி பார்க்குறான் இதோட ப்ளஸ் மைனஸ் என்ன அதோட ப்ளஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் அதில் மைனஸே கிடையாது மோட்டதில் இதில் தான் வந்து நன்மையும் தீமையும் கலந்துருக்கு யோசிச்சு பார்க்குறான் இதை மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டையும் போட்டு பாருங்க இந்த மெட்டீரியலிசம் ஸ்பிரிச்சுவாலிட்டி பொருளியல் அருளியல் ஸ்ரேயஸுங்கிறது அருளியல் பிரேயஸுங்கிறது பொருளியல் ஜக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் வேதம் சொல்கிற பொருளியல் வந்து அறம் சார்ந்த பொருளியல் எப்போதை விடப்படாது அறம் சார்ந்த பொருளியல் அறம் சார்ந்த அருளியல் மெட்டீரியலிசம்னா எத்திக்ஸோடு கூடின மெட்டீரியலிசம் எத்திக்ஸ் இல்லாத அன் அன் எப்படி சொல்கிறது எனக்கு அந்த வார்த்தை போட தெரியல அதனால் தர்மம் இல்லாத அறம் இல்லாத பொருளியலை வேதம் சொல்லவே சொல்லாது அறம் சார்ந்த பொருளியல் அறம் சார்ந்த அருளியல் இதை பிரிக்கவே முடியாது ஆஹா இவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கு எதுக்கு சொல்கிறோம்னா அறம் சார்ந்த பொருளியலாக இருந்தாலும் பொருளியல் பொருளியல் தான் தர்மமான விஷய சுகமா இருந்தாலும் விஷய சுகம் தோஷம் உள்ளது தான் விஷய சுகம் என்ன பண்ணும் விஷய சுகத்தோட தோஷமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பெரிய தோஷம் அதை அனுபவிக்கிறதுக்கு துக்கத்தோடு தான் அனுபவித்தான் புலனின்பம் துக்க மிஸ்ருதம் விஷய சுகம் துக்கம் கலந்தது துக்கம் கலக்காமல் விஷய சுகம் கிடையாது நீங்கள் நல்ல ஒரு பங்களாவில் சௌக்கியமாக இருக்கணும்னா அந்த பங்களாவை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் ஆள் கிடைக்கணும் எல்லாம் வந்து அந்த ஆள் ஒழுங்காக வரணும் நிறையா பொய் சொல்லுவான் அதெல்லாம் கேட்டால் கோபமாக வரும் அப்புறம் நம்மளும் அவங்ககிட்ட பொய் சொல்லணும் ஏன்னா எப்படியோ காரியம் நடக்கணும் உள்ளொன்று வைத்து புறமொன்று காரியம் செய்யணும் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு நம்மள்ட எதிர்பார்ப்பு நமக்கு அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு இதுக்கடையில் நம்ம இந்த பங்களாவில் வாழ்ந்தானோ பங்களாவோ ஃப்ளாட்டோ ஏதோ எடுத்து அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் துன்பம் கலந்த இன்பம் துக்கம் இஸ்ருதம் அடுத்தது என்னென்னா என்ன தான் எல்லாம் சௌக்கியமாக இருந்தாலும் இன்னும் வசதியாக இருந்தால் நல்லா இருக்கும் இதுதான் தோணும் எவ்வளவு நமக்கு கிடைச்சாலும் அதை விட இன்னும் போயின்ண்டே இருக்கேன் உலகத்தில் வந்து இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எண்டே இல்லாமல் போயின்னு இருக்கு தரம் கூடிகிட்டே போகிறது ஒரு முந்தியெல்லாம் வந்து ஏதோ ஒன்று தான் கிடைக்கும் இப்போ நிறைய கிடைக்கிறது அதுலேயும் ஏகப்பட்ட தரம் இருக்குது எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பேஸ்ட்லேருந்து ப்ரெஷ்ஷில் இருந்து திண்டாடின்னு இருக்கும் அது எதாக இருந்தாலும் சரி மாற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே ஜென்மாவே முடிஞ்சு போய்டுது ஒரு பேஸ்ட்டு மாற்ற வேண்டியது இந்த இந்த அது இது நல்லா இருக்குங்கிறாங்களே என்ன அதை மாற்ற அப்புறம் கடைசியில் என்ன இதுலையே ஜென்மாவே முடிஞ்சு போய்டும் அதாவது நிறைவு வரமாட்டேங்கிறது என்ன இன்ன இதற்கிருக்க போரும்ப்பா எனக்கு இதுவே போரும் அப்படின்னு சொல்ல தோன்றுறதா என்ன இதை விட இன்னும் கிடச்சா சௌரியமாக இருந்தால் இருப்போம் அப்படின் தான் தோணும் ஆகா அது சாத்திசயம் அது என்னதுன்னா அத்திருப்திக்கர தோஷம் சரி என்ன கிடச்சாலும் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அதை கஷ்டப்பட்டு நடத்த வேண்டியிருக்கு அது மாத்திரம் இல்லை அது திருப்தியாகவும் இல்லை என்னத்துக்கு இந்த கஷ்டப்பட்டு திருப்தி இல்லாத தூக்கி போட்டு விடலாமான்னா இல்லை இல்லை விடவும் முடியல ஆ மூணு தோஷம் விஷய சுக்கத்தில் மூன்று தோஷங்கள் துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராத தன்மை அடிமைப்படுத்தும் தன்மை இங்கே வந்து ஃபேன் எல்லாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சு ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு நான் சொல்லிவிடுறேன்னு வச்சுக்கோம் ஆஃப் பண்ணிவிட்டாங்கன்னு வச்சுக்கோம் அப்பதான் தான் தெரியும் நம்ம ஃபேனுக்கு அடிக்ட்டுன்னு தெரியும் ஃபேன் இல்லாமல் நம்மளாலே இருக்க முடியாது அப்புறம் வந்து என்னென்ன இந்த ஃபேன் சில சமயம் என்ன டொக்கு டொக்குன்னு சத்தம் வர ஆரம்பிக்கும் உடனே அந்த ஃபேனில் திருப்தி ஃபேனும் வேணும் ஆனால் ஃபேன் சத்தமும் வரக்கூடாது அப்புறம் அதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு பணம் யார் கட்டுறது சுவாமிஜியா சுவாமிஜிக்கு ரூபா எங்கிருந்து வரும் கஷ்டப்பட்டாலும் ஆக எதுனால் என்ன இந்த சுகம் என்னதுன்னா இது வந்து என்ன சொல்கிறது இந்த சுகம் ஆத்ம சுகம் அல்லது பிரம்மானந்தம் இது துக்கமே கிடையவே கிடையாது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இல்லை யாரை வச்சு இந்த சுகத்துக்கு இது பண்ணும் அது ஆத்ம சுகமாக இருக்கிறதுனால துக்கம் கலக்காதது இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இதுக்கு ஈக்குவலாகவோ இதுக்கு மேலேயோ எந்த சுகமும் கிடையாது ஆகினாலும் இது நிறதிசைய சுகம் பூர்ண சுகம் அது மாத்திரமில்லை இது என் ஸ்வரூபம் நான் இது கொண்டு அடிமை கிடையாது ஸ்வரூப சுகம் ஆஹா என்னது துக்கம் கலவாதது துக்க அமிஷ்ரிதம் துக்கரகிதம்னு அர்த்தம் துக்கரகித சுகம் அப்புறம் என்னதுன்னா பரிபூர்ண திருப்திகரம் சுகம் நிரதிஷய சுகம் அது மாத்திரமில்லை அபந்தக சுகம் ஸ்வதந்திர சுகம் எதையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பகுத்தறிஞ்சு அங்கங்க கேட்டது சொல்றேன் எதுனால வருதுன்னா டிஸ்கிரீஷனால வருதுன்னா இதெல்லாம் வேண்டாம் அதாவது விருப்பப்படுவ படுவது விருப்பப்பட வேண்டியது விருப்பப்படுவது ஸ்ரேயஸ் விருப்பப்பட வேண்டியது ஸ்ரேயஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் விரும்புவதை அடைய விரும்புகிறோமே தவிர எதை விரும்பணுமோ அதை விரும்ப மாட்டேங்க ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறான்னா ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி விவினக்தி பிரிக்கிறான் சம்பரித்தியன்னா சமக் விசாரியன்னு அர்த்தம் சமக் விசாரிய விநக்தி விவேகம் கரோத்தி நல்லா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறான் அழகாக அவனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெரியுது விஷய சுகத்தினுடைய குணதோஷம் ஆத்ம சுகத்தினுடைய குணதோஷம் இல்லை குணம்தான் இருக்குங்க பரவாயில்ல போயிட்டு போறது அதுக்கு நிறைய சிரமப்படணும் கால முருந்து நோட்டம் எடுக்கணும் மந்திரத்தை பார்க்கணும் அதுக்கெல்லாம் அண்மையை கண்டுபிடிக்கணும் அந்த உபனிஷத்து லாங்குவேஜே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதத்தை உபயோகப்படுத்த முடியாமல் போய்டும் அப்புறம் பாஷ்யம் பார்க்கணும் எல்லாம் இந்த சிரமமெல்லாம் இருக்குது ஆனால் இந்த சிரமம் எல்லாம் பிரயோஜனம் உள்ளது சிரமத்தை போக்குற சிரமம் அது சிரமத்தை வளர்க்குற சிரமம் துன்பத்தை வளர்க்கும் துன்பம் பிரேயஸ் இன்பத்தை வளர்க்கும் துன்பம் ஸ்ரேயஸ் ஆ தீரகா விவிநக்தி ம் சனாவ சுநூ சீரியமை தேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவை ஓகே ஹரி ஓம் ஆகஸ்வீ